ம் பிரபித்தய தோத்தவேத்தைக்கணா நமஸ்ஜென் கௌன்ய நேர கர்ம கேட்சோத் கரிஷியவோவான் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார் ஹே கௌந்தேய அர்ஜுனா ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மணா நிபத்தா அசி அப்படி படிக்கணும் இது ஸ்வபாவஜேன நீ பிறந்து வளர்ந்த சூழ்நிலை உன்னுடைய ஸ்வபாவம் எல்லாம் கஷத்ரிய ஸ்வபாவம் அவள் உனக்கு இந்த க்ஷத்ரிய தர்மந்தான் உனக்கு அமைந்திருக்கிறது உன்னுடைய பிறப்பு சூழ்நிலை இதெல்லாம் உனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் நீ பிறந்திருக்க ஆகையினால அந்த கடமையினால் நீ கட்டுண்டவனாக இருக்கிறாய் அப்படி கட்டுண்டவனாக இருக்கிறாய்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு இயல்பாகவே சூழ்நிலையினால் நீ அந்த செயலை பண்ணி பண்ணி அதுக்கு பழக்கப்பட்டு போயிருக்கிறாய் அதனால் நீ கட்டு இருக்கிறாய் உன்னால் சும்மா இருக்க முடியாது எது மோகாத்து கருத்தும்ன இச்சசிச்சேத் ஒருவேளை அவிவேகத்தினால் இருக்கக்கூடிய தாற்காலிகமான இந்த சூழ்நிலையினால் துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தை சரியாக நீக்கிக்கிறதுக்கு முடியாமல் இந்த பற்று பாசத்தினால அறியாமையினால் மயக்கத்தினால் பற் ஏற்பட்ட பற்று பாசத்தினால் செய்ய மாட்டேன் செய்யறதுக்கு விரும்பவில்லை என்றால் செயல் நீ விரும்பவில்லை என்றால் ஏன்னா இதுக்கு முதல்ல சொன்னார் இல்லையா சும்மா இருக்க முடியாது அந்த பிரகிருத்தியே உன்னை வந்து செயலில் தூண்டித்தான் விடும் அப்படின்னு சொன்னார் அவசோப்பி தத்து கரிஷ்யசி ஏவ நீ மயக்கத்தினால ஏதோ அஜான மோகத்தினால செய்ய வேண்டான்னு விரும்பினாக்கூட இந்த பிரகிருதி உன்னை விடாது நீ தன் வசம் இல்லாமலேயே அதை நீ செய்யத்தான் போகிறாய் அஹ அவசோப்ப கரிஷியசி ஏவ இது மூணாவது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம் நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாதுஷ்டகர்மகிருத்து காரியத்தை ஹியவச்கர்ம சர்வ பிரகிருஜைகுணை அஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் மூணாவது அத்தியாயத்தில் காரியத்தை ஹியவச்கர்ம எல்லாரும் அந்த ஹேபிட்லேருந்து அவ்வளோ சுலபமாக வெளியில் வந்துவிட முடியாது ஒரு ஹேபிட்லேருந்து இன்னொரு ஹேபிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு பழக்கத்திலேருந்து இன்னொரு பழக்கத்துக்கு ஒருத்தனை மாற்றிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அப்படி விரும்பினா கூட பண்ண முடியாது அப்படிங்கிற வாழ்க்கையினுடைய உண்மையை நமக்கு உணர்த்துகிறார் பகவான் ஆகவே இதனுடைய சாரம் என்னன்னா உன்னுடைய விருப்ப வெறுப்புக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்காதே இத்தனை நாளாக ஒழுங்காக செய்து கொண்டிருந்த கடமையை ஒழுங்காக செய்வதற்கு முயற்சியை மேற்கொள் நீ முரட்டுத்தனமா அதை விட பண்ண மாட்டேன்னு சொன்னா பிரகிருதி உன்னை விடாது என்று எச்சரிக்கை பண்றார் பகவான் கர்த்தம் நேச்சசி என் மோஹாத் கரிஷ்யவசோத எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்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 வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்